செல்வம் போல் சேர்க்கவேன் என் நாசான் வீரராக இருக்கப் போக அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி ஆர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் ஒளி சூரிய சதகம் துறவு பன்னியாசத்தின் உபயோதாரர்களான வைசால்பதி திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் முப்பத்து ஸ்லோகம் உஜ்ஜம்ப அம்போரு பிரபவசி நோஷ்ணா உஷாத்லோமா பூர்விரைர பூவமன பாவன விசோ நுதத்து நுதிப்பதை பிரார்த்தனை வகா இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி அவர்கள் சூரியனுடைய ஒளி முன்னொழி பின்னொளி என்று இரண்டு வகைப்படும் அதில் முன்னொழியே நம்முடைய இப்போதைய வணக்கத்திற்கு உரியது என்று தெரிவிக்கிறார் இவர் முன்னொழின்னு சொல்றது எது பின்னொழின்னு சொல்றது எது அப்படின்னா உதித்தவுடனே வரக்கூடிய ஒளிகிரணங்கள் முன்னொழி என்றும் உதித்து ஏறக்குறைய மத்தியான சமயத்தை நெருங்குகிற சமயத்தில் தோன்றுகிற ஒளி பின்னொழி என்றும் பின்னொழி நமக்கு தீமையை செய்யும் என்றும் முன்னொழி மட்டுமே நன்மையை செய்யும் என்றும் சொல்லுகிறார் அதை எப்படி விளக்குகிறார் கண் பார்வையை கொடுக்கக்கூடிய ஒளி முன்னொழி கண் பார்வையை கெடுக்கக்கூடிய ஒளி பின்னொழி தாமரையை மலர்வித்து பொய்கையினுடைய அழகை கூட்டக்கூடியது முன்னொழி தாமரையை உஷ்ணத்தினால் வாட வைப்பது பின்னொலி என்று இப்படி சொல்றார் அந்த முன்னொழியானது உங்களுடைய பாவங்களையெல்லாம் போக்கட்டும் அப்படின்னு இந்த சுலோகத்தில் சொல்கிறேன் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இது எதுக்காக அப்படின்னா பல பேர் என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாங்க சூரியன் இருக்கிற வரைக்கும் சூரிய சதகம் படிக்கலாம்ல அப்படின்னு சூரிய சதகம் இருக்கிற வரைக்கும் சூரியன் இருக்கிற வரைக்கும்னா சாயந்தரம் ஆறு மணி ஆறரை மணி அரை முக்கால் ஏழுக்கெல்லாம் படித்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த சந்தேகத்தை இந்த ஸ்லோகத்தில் போக்குகிறார் சூரியனை நோக்கி செய்யப்படும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சூரியன் ஆகாய வீதியிலே இருக்கிற வரைக்கும் சொல்லலாம் இருக்கு ஒரு மாத்திரைய சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும்னு வைத்தியர் சொல்லிருக்காரு சரி சரினு தலையாடிட்டு வந்துட்டு சாப்பாட்டுக்கு பின்னால சாப்பிட்டா என்ன அதுவும் வைத்தியக்கு தானே போகுது அப்படின்னா அந்த மாத்திரையுடைய குணம் எப்படிப்பட்டது வெறும் வயிற்றுலே அந்த மாத்திரை போய் விழுந்ததுன்னா அந்த அமிலங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த மாத்திரையில செயல்பட்டு நூறு பெர்சென்ட் பலன் தரும் அப்படி இருக்கிற போது பலவிதமான கலப்பு உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அதுவும் தென்னிந்தியர்கள் ஏகப்பட்ட வகையான உணவு சாப்பிட்றோம் அவியல் பொரியல் தீயில் நேற்று சொன்ன பதினெட்டு வகை காய்கறியினர் இவ்வளவையும் போட்டுட்டு அதோட மாத்திரையும் போட்டால் என்ன மாத்திரையினுடைய வீரியம் குறையுது ஏன்னா மற்ற உணவுப் பொருள்களை ஜீரணம் செய்வதற்கென்று சுரக்கக்கூடிய அமில வகையானது இந்த மாத்திரையின் மேல செயல்படும் போது விபரீதமான ஒரு பலனை கொடுக்கும் அல்லது குறைஞ்ச பலனை கொடுக்கும் அதனால ஆகாரத்திற்கு முன் அப்படின்னு இருக்கிற மருந்து ஆகாரத்திற்கு தான் சாப்பிடணும் ஆகாரத்துக்கு பின்னு சொல்லப்பட்ட மருந்து ஆகாரத்துக்கு தான் சாப்பிடணும் சாப்பிட்டா என்ன மாத்தின்னு கேட்டா பலன் குறையும் அவ்வளவுதான் இங்க சொல்ல இருந்த ஸ்லோகத்துல இந்த நூறு ஸ்லோகங்களும் சூரியனுடைய முன்னொழியை குறித்ததுங்கிற முன்னொழின்னு கரெக்டா சொல்லுங்க விட்வீன் அண்ட் ஓட் டைம்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேப்போம் இல்லையா அதுக்கு தான் அழகாக எக்ஸ்பிளனேஷன் சொல்றார் சூரியனை பார்த்தா நமக்கு எது வரைக்கும் கண்ணு கூசாதோ அது வரைக்கும் முன்னொழிங்கிறார் சூரியனை பார்த்தா நமக்கு எப்போ கண்ணு கூச ஆரம்பிக்குதோ அவ பின்னொழி ஆரம்பிச்சிருச்சுங்கிறார் அது உங்கள் வீட்டு கிடையாறதுல எத்தனை மணியோ நீங்கள் தானே கணக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதை தான் ரொம்ப அழகாக இதை விட சாதுரியமாக அந்த விஷயத்தை வர்ணிக்க முடியாது ஏன்னா மணிக்கணக்கு சொல்ல வம்பு வரும் பல பேர் பலவிதமான விளக்கங்கள் சொல்கிறார்கள் நான் ராத்திரி படுகிறதுக்கு மணி ஆகுதுங்க மூணு மணி ஆகுதுங்க என் டூட்டி எப்படிங்க நான் எப்படி இங்கே சேவிக்க முடியும்னா அதுக்கு இங்கே விளக்கம் சொல்கிறேன் உஜரும்ப அம்போரு காணாம் உஜரும்ப அப்படின்னு சொன்ன திறந்த நர்த்தம் கொட்டாக விடுறதுக்கும் ஜிரும்பான்னு சொல்லுவாங்க உஜரும்பெ என்றால் மலர்கள் தாமரை மலர்கள் உஜ்ரும்ப அம்போருகானாம் அம்போருகம் தாமரை தாமரைகளுடைய பயசாம் ஸ்ரீயே பயசுனா தண்ணீர் நீர்நிலைகள் தாமரைகள் மணல முளைக்கிறது இல்லை நீர்நிலைகள் தான் முளைக்கிறது குளம் பொய்கை ஆற்றம் கரைகள் அப்படிதான் பார்க்கலாம் நம்ம அந்த நீர்நிலைகளை எதுக்காக ஏற்படுத்துதான் நான் சொல்ற வார்த்தைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்பதான் கூடி வரும் நீ அப்படியே வரிசையா படிச்சுட்டு வந்தா அர்த்தம் வந்து கொண்டாட வரும் உஜிரும்ப அம்போரு காணாம் வாய் திறந்த தாமரைகளுடைய பயசாம் அவை தங்கி இருக்கிற நீர்நிலைகளுடைய ஸ்ரீயே ஸ்ரீயேன்ன அழகுக்காக அதாவது சூரியனுடைய ஒளியானது தாமரைகளையும் பொய்கைகளையும் அழகுபடுத்துவது ஒரு நேரம் உஷ்ணப்படுத்துவது ஒரு நேரம் ஒளிப்பட்ட அழகா இருக்காது சில சமயத்தில் பொய்கை தண்ணீர் குறைந்த அளவு அதுவே சூடாயிடும் ஓவியர்கள் வரையும் போது உதய சூரியனை தான் வரைவார்கள் உச்சி சூரியனை பெரும்பாலும் ஓவியர்கள் வரைவதில்லை உச்சி சூரியனை வரைதா இருந்தா அப்படி ஆகாசத்தை நோக்கி நிமிந்து பார்த்து ஆர்டிஸ்ட் வந்து அந்த வட்டத்தை மட்டும் தான் வரைய முடியுமே தவிர அந்த பின்னணியில சோலைகளை வரைய முடியுமா ஏன்னா உதய சூரியன் தான் ஏறக்குறைய பூமி மட்டத்தை ஒட்டி வருது வான தூச்சியில் இருக்கிற சூரியனையும் கீழே தரையில் இருக்கிற மரங்களையும் சேர்த்து வரையணும் எப்படி வரைய முடியும் ஒன்னு இதையணும் இல்ல அதை வரையணும் அதனால இவர் என்ன சொல்றார் எந்த சூரியனுடைய முன்னொழியானது தாமரைகளையும் தாமரைகள் மலர்ந்திருக்கக்கூடிய பொய்கைகளையும் அழகுபடுத்துவதற்காக இருக்கிறதோ அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு அடுத்து நெகட்டிவா சொல்றாரு என்ன சொல்றாரு அது ரெண்டு சேரும்போது நோ உஷ்ணதாயைன்னு வரும் அதுக்கு அடுத்த வார்த்தை ஸ்ரீ கே அதாவது எந்த ஒளியானது உஷ்ணப்படுத்துவதற்காக இல்லையோ உஷ்ணப்படுத்துவதற்காக இல்லைன்னா எப்போ பதினோரு மணி வயலு பத்தரை மணி வயலு பன்னெண்டு மணி வயலு இது உஷ்ணப்படுத்தும் அந்த வெயிலில் வந்து தாமரை புஷ்பம்னா கொஞ்சம் ஷிரீங்காய்க்கும் அவ்வளவு சூட்டை தாங்கிறதுக்கு தாமரைக்கு சக்தி இல்லை நீர்நிலைகள் கூட கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்போ வாய் தாமரைகளையும் அவை தங்கி இருக்கிற நீர்நிலைகளையும் அழகுபடுத்துவதற்காகவே மட்டும் உஷ்ணப்படுத்துவதற்காக அல்ல அல்ல என்றும் எந்த சூரிய ஒளி எங்குகிறதோ யா பிரபவதி யானா எந்த பிரபவத்தின் ஏற்படுகிறது எந்த சூரிய ஒளி பின்னால் அதை வார்த்தை வருது ஜட்ஜு பண்ணணும்னா கரெக்டா நீங்க போய் நின்று பார்க்கணும் அந்த வெயில்ல வெயில் எப்ப நமக்கு இதமா இருக்குதோ அது வரைக்கும் முன்னொழி எப்ப வெயில் சூடாகி நமக்கு வேர்வர ஆரம்பிச்சிருச்சோ அது பின்னொழி அப்போ நீங்கள் வணக்கம் எப்போ செய்யணுன்றான்னா முன்னொழி காலத்திலே செய்யுங்கள் சூரிய ஒளியினாலே உயர்வை எப்போது அரும்புதோ அது முன்னொழி அல்ல அது வணக்கத்திற்குரிய நேரம் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இவர் கரெக்டாக எதை சொல்கிறார் அஞ்சு ஐம்பதுலேருந்து ஒரு ஆறு வரைக்கும் ஆறு கூட ஜாஸ்தி ஆறு வரைக்கும் தான் சொல்லலாம் ஆறு நாற்பதுக்கெல்லாம் சூடியர் என்று விரு அஞ்சு ஐம்பது ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குள்ள அதுக்கும் மேலே போனால் மத்தியமும் ஆரேமுக்காலுக்கு மேல போனால் அதமும் அது ஒன்றும் சிறப்பு இல்லை அது வந்து ஏறக்குறைய உச்சிவயலுடைய உஷ்ணத்தோடு அது இருப்பதாக நாம் சொல்லலாம் அப்போது இந்த சூரியனுடைய ஒளியானது ஸ்ரீயே அப்படின்னா அழகுக்காக நடக்கும் சாதாரணமாக ஸ்ரீங்கிறது திருமகளுக்காக ஏற்பட்ட பெயர் திருமகளுடைய இந்த ஸ்ரீங்கிற பேர் பல நோக்கத்தில் பயன்படுத்துது எப்படின்னா அழகு உயர்வு செழிப்பு மேன்மை புகழ் இந்த அஷ்டலட்சுமிக்கும் இந்த ஸ்ரீங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க இங்கே ஸ்ரீயே அப்படின்னா இந்த இடத்துல தாமரைக்கும் பொய்கைக்கும் ஸ்ரீ என்பது பணம் கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது அந்த பொருள் பொருந்தாது மேன்மைங்கிறதும் பொருந்தாது அழகுங்கிறது பொருந்தும் அப்போ இங்கே திரு என்ற சொல்லுக்கு உள்ள பல்வேறு பொருள்களிலே அழகு என்ற பொருளை இவர் பயன்படுத்தி அப்போது சூரிய ஒளிக்கு முதற்கொண்டு இந்த சூரிய சதகம் பாடி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் அதுக்குரிய காலத்தில் தான் அதை செய்யணும் சந்தியாவந்தனம்னு சொன்னாங்க சந்தியாபந்தனம்னால் காலை சந்தி மாலை சந்தி உச்சி வேளையிலும் சூரிய வணக்கம் செய்கிறார்கள் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்கணுன்னா இந்த மூன்று காலம் தான் இந்த மூன்று காலம் அல்லாத இடைப்பட்ட காலங்களில் அதை செய்தால் அது தரமன்று அது தகுதி என்று அது இங்கே வரையறுக்கிறார் நாசூக்கா வரையறுக்கிறார் எதுக்கும் ஒரு தகுதி வேணுமல்ல இப்போ சோழர் காலத்து கல்வெட்டுகளில் அந்த காலத்தில் எலெக்ஷன் நடக்கிற போது தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு தகுதி என்னடானே அவரவர் தத்தம் சொத்துக்கணக்கை மன்னரிடம் காட்ட வேண்டும் அவங்களாம் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அது உள்ளவங்க தான் எலெக்ஷனுக்கு நிற்கலான்னு சொல்லி அது மாதிரி இங்கே சூரிய ஒளியை சூரிய சதகம் சொல்லி வணங்க வேண்டுமானால் அந்த சூரிய ஒளிக்கு முன்னொழித்துவம் என்ற தகுதி வேண்டும் அது கூட சொல்ல வேண்டும் அப்படின்னு உஜ்ரும்ப அம்போருகானாம் பிரபவதி பயசாமியா ஸ்ரீயே நோ உஷ்ணதாயை உஷ்ணதாயைனா உஷ்ணப்படுத்துவதற்காக அல்ல அதாவது உஷ்ணப்படுத்தாத சூரியனே வணக்கத்திற்குரியவன் வைத்தியர்கள் கூட சொல்லுவாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னா சூரியனை ரெண்டு கண்களையும் விழித்து நேருக்கு நேரு பார்த்தால் நம்ம கண்ணுக்கு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் இமைகள் சுருங்காமல் இருக்கிற வரைக்கும் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இல்லாமல் கொஞ்சமாவது இமைகள் வந்து கூச்சத்தினால் சுருங்குமானால் அது ஆபத்தான சூரிய ஒளி அப்படி சூரியனை பார்க்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் சித்த வைத்தியத்திலையும் சொல்லியிருக்கு ஆயுர்வேத வைத்தியத்தையும் சொல்லியிருக்கு இங்கே மயூர கவி சொல்கிறேன் சில பேர் விவரம் தெரியாமல் சூரியன்தானே நம்ம நமக்கு கடைகளான்னு சொல்லி பதினோரு மணி சூரியனை மொச்ச கொட்ட மாதிரி முடிச்சு முடித்து பார்த்தோம்னா இந்த கண் ஃபியூஸ் போயிடும் அவ்வளோதான் இந்த ஃபிலமெண்ட்டு தாங்காது இதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு அளவு தான் வெயில் பார்க்கக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதனால் மயூரகவி சூரிய சதகம் பாடிட்டாருன்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சூரியனை கண்ணு நேரத்தில் பார்க்க ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு ஒருத்தருக்கு கண் நோய் வந்தால் இவன் என் கண்ணுக்கு எடுத்தான்னு ஊரில் பேசுவாங்க இல்லையா அதுக்காகத்தான் அழகாக இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார் இந்த ஒளி தான் பார்க்க தகுந்தது அந்த ஒளி அல்ல அப்படின்றது இந்த கோவிலில் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் வாசப்படி போட்டிருப்பாங்க அந்த வாசப்படியெல்லாம் நமக்கு ஸ்தூலமாக என்ன தோணுதுன்னா நம்ம மிதித்து ஏறி போகிறதுக்கு தான் இல்லைங்கள ஆனால் நீங்கள் மொத்தமொத்த வாசப்படிகளில் ஏறுற மாதிரி அந்த தெஞ்சு திஞ்சுன்னு குதிக்கிறது அந்த வாசல்படியினுடைய விளிம்புகளில் உங்கள் காலில் ஓட்டியிருக்கிற சகதியெல்லாம் வலிச்சு விடுறது இப்படி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா மன்னர்களோ உபயோகதாரர்களோ அந்த வாசப்படியில் அந்த வாசப்படியை யார் செதுக்கினாங்களோ அவங்களுடைய உருவத்தை எழுதி எதுக்குன்னா உங்க பார்த்து தூசி என் மேல படட்டும் அந்த புண்ணியத்துல நாங்க நற்கரையை அடையணும்னு சொல்லி அந்த நோக்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க உருவத்தையோ பெயரையோ அதை பார்க்கற போது நமக்கு நறுக்குண்டிருக்கும் மனுஷாட போட்டு மதிக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அப்படி இதம்பதமா கால் வச்சு போகணும் அது குலசேகர ஆழ்வர் சொல்ற படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு சொல்லியிருக்காரு எல்லா பெருமாள் கோயிலையும் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் இருக்கிற வாசலுக்கு குலசேகரம் படின்னு பேரு அப்படி இருக்கிற போது அதை வாசபடியா நம்ம நினைக்கப்படாது இதை சொன்னா மண்டல ஏற மாட்டேங்குது அதனால கும்பகோணத்துல தாராசுரம்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல தாராசுரம்னு ஒரு ஊருக்கு தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோவில் கட்டின ராஜராஜ சோழன் அதே மன்னன் அங்க ஒரு சிவன் கோவில் கட்டிருக்கான் அந்த கோவில்ல நீங்க உள்ள நுழையிறதுக்கு வாசுபடி மொத்தம் ஏழு அந்த ஏழு வாசுபடியும் எப்படி கட்டிருக்கிறான்னா ஒவ்வொரு கல்லும் சரிகம்ப பத்னிசா அந்த ஏழு சுரங்கள் ஒலியை எழுப்பக்கூடியவனமாக செதுக்கி வச்சிருக்கிறான் சுரம் ஒலி தரக்கூடிய கற்கள் எல்லா கல்லும் தராது சில ஊர்களில் சில இடங்கள்ல மட்டும்தான் அதை பார்க்கலாம் மதுரை மீனாட்சி கோயில் அப்படி இருக்கு சுச்சீந்திரத்துல அப்படி இருக்கு இங்க கும்பகோணம் ராம்சாமி கோயில் அப்படி இருக்கு சில கோவில்கள் தான் பாக்குறோம் அப்படி எல்லா கல்லையும் அந்த மாதிரி சுரம் செய்ய முடியாது அது ரொம்ப ஒரு அரிய கல் இசைக்கல் இசைத்தூம் அப்படிப்பட்ட ஏழு சுரங்கள் வரும்படியா அமைச்சிருக்கிறான் நீங்க காலை ஓங்கி மதிச்சாலே ஒரு சவுண்டு வரும் ஒரு கல்ல தட்டுனீங்கன்னா அந்த சுரத்தினுடைய ஒலி கரெக்டா நீங்க கேட்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா இது வீணை மாதிரி நினைச்சுக்கோ திங்கு திங்குன்னு ஆதாளி பண்ணிட்டு வராதிங்க ஆடுகாலி ஓடுகாலி வரலாம் அங்கே பார்க்காதீங்க நிதானம் அவங்க கால் பட்டதோ படலையோ அப்படிங்கிற மாதிரி பாவாமல் மேலே வரணும் அந்த பக்தி அங்கே தோணணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அப்படி வச்சிருக்கிறான் அப்போது கோவிலுடைய அமைப்பில் ஒவ்வொரு பகுதியும் ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது இந்த தாராசுரம் ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் இப்போ சொல்ல வரேன் இந்த சூரியன் இளஞ்சூரியன் உஷ்ணத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல வழங்கப்படுவதற்காக அப்படின்னு சொல்றேன் கூட்டுவதற்காக அந்த இளஞ்சூரியன் ஆலோக மாத்திரம் ஆலோகம் அப்படின்னா பார்வை மாத்திரம்னா மட்டும் புஷ்ணாத்தி அப்படின்னு சொன்ன வலுப்படுத்துகிறது எந்த சூரியனுடைய முன்னொழி பார்வையை வலுப்படுத்துமோ எப்போ அந்த சூரியன் முது சூரியன் ஆகிவிட்டால் உச்சிக்கு போய்விட்டால் அந்த சூரியனை பார்த்தா உங்க கண் கெட்டு போயிடும் அதனால அந்த சூரியனை பார்க்க கூடாது எந்த இளஞ்சூரியன் உங்கள் கண் பார்வையை வலுப்படுத்துமோ எந்த இளஞ்சூரியன் உங்கள் கண் பார்வையை கெடுக்க மாட்டாதோ முதல்ல வந்து பாசிட்டிவாகவும் சொன்னாரு அப்புறம் நெகட்டிவாகவும் சொன்னார் அதாவது எந்த சூரியன் தாமரையையும் பொய்கையும் அழகுபடுத்துமோ எந்த சூரியன் அவற்றை உஷ்ணப்படுத்த மாட்டாதோ முதல்ல அழகுபடுத்தும்னு பாசிட்டிவா சொல்லிட்டு உஷ்ணப்படுத்த மாட்டாதுன்னு நெகட்டிவா சொல்லி விளக்கினார் இப்ப ரெண்டாவது என்ன சொல்றார் எந்த சூரியன் பார்வையை வலுப்படுத்துமோன்னு பாசிட்டிவா சொல்லிட்டு அடுத்து நெகட்டிவா சொல்றார் எந்த சூரியன் பார்வையை கெடுக்காதோ அப்படின்றார் அப்போ உங்க கண்ணுல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம சூரியனை பாக்குற நேரம் வரைக்கும் வழிபடலாம் எனக்கு தெரியும் குழு குழு குழுன்னு இருக்கும் கொஞ்சமாவது கண்ணுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னா அதை பார்க்காதீங்க அது உங்க கண்ணுக்கு கெடுதல் அது சில வினாடிகள் மட்டுமே பார்த்து விட்டு கண்களை எடுத்து விட வேண்டும் என்ற கருத்தை சொல்ற புஷ்ணா தி புஷ்ணாத்தின வலுப்படுத்துகிறது மாத்திரம்னா மட்டும் அந்த மாத்திரம் இங்க வந்து சேரணும் அதாவது வலுப்படுத்த மட்டுமே செய்கிறது ஆலோகம் ஆலோகம் அப்படின்னு சொன்ன பார்த்தல் அதாவது பார்வையை வலுப்படுத்துகிறது கண் பார்வையானது நாளாக நாளாக வலுப்படுத்தும் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வைத்தியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் காலையில முத முதன் அருணோதயத்துக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய சூரிய ஒளி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க சில வினாடிகளுடைய பாத்தீங்கன்னா உங்க கண்ணில் இருக்கிற நோய் நீங்குகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பவும் கூட சில இயற்கை வைத்தியர்களும் ஆங்கில மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏழு மணி போல சூரிய ஒளியானது பசும் புல்ல படுது அப்போ சூரிய ஒளியானது பச்சை புல்ல படும்போது இந்த பச்சை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உங்க கண்ண குணப்படுத்தும் உங்களுக்கு ஷார்ட் சைட் குணமாயிடும் வெள்ளெடுத்து வராது அப்படின்னு காரணம் என்ன நீங்க டாக்டர்களை கேளுங்க கிட்ட பார்வை என்ன அப்படின்னு கேட்டா இந்த கண் உருண்டையானது அது இருக்க வேண்டிய சைஸ்ல கரெக்டா உருண்டையா இருந்தா பார்வை ஒழுங்கா தெரியும் கொஞ்சம் இப்படி சப்பிட்டா தூரம் பார்வை அப்படி பிளாட் ஆயிட்டா கிட்ட பாருவேன் காரணம் இங்க வெளிப்படத்துல படலத்துல படக்கூடிய அந்த உருவமானது அந்த திரையில போய் விழுக முடியாம அந்த தூரமானது கூட குறைய ஆயிடுதுன்றான் இது வந்து வெள்ளையர்களுடைய கணிப்பு ஆனா நம்முடைய முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்ணுக்குள்ள ஒரு வகையான நீர் ஃபார்ம் ஆகுது அந்த நீருடைய தன்மை என்ன அப்படின்னா எப்படி நைட்ரிக் ஆசைடு ஒரு துணியில் பட்டோனே இந்த துணி எப்படி தோண்டு போகுதோ அதுபோல இந்த கண்ணுக்குள்ள ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நீர் என்ன பண்ணுது அந்த கண் உருண்டையை தன் வடிவு கெடும்படி பண்ணுகிறது கொஞ்சம் சப்பையாவோ கொஞ்சம் நீளமாகோ ஆக்கிடுது அந்த நீரை எடுத்துட்டா உங்களுக்கு சரியாயிடும் இப்போ கண் பார்வை மங்கி போச்சு அப்படிங்கிறதுக்கு வெள்ளையர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா திகர் டஸ் நாட் ரீச் த ரெட்டினா அப்படிமா ஆனால் இங்கே நம்ம நாட்டு வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மேக நீர் வந்து மறைக்குதுங்க அந்த நீரை எடுக்கணும் இதை டாக்டர் சொன்னால் அவங்க சிரிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோங்க ஒரு நீர் என்ன மேகநீர் மழைநீர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த மேகநீர் என்பது முதுமையினாலும் பலக்குறைவினாலும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான துர்நீர் இதை வந்து அல்லது கண்ணுக்குள்ள பன்னீர் சொட்டு மருந்து மருந்து இருக்கு அதை விட்டுக்கிட்டா அது சரியா போயிடும் இன்னும் எத்தனையோ வகையான மருந்துகள் சொல்லியிருக்கிறார்கள் இது போல இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா காலங்காத்தால உதய இளங்கதிர்களை கண்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தால் சில வினாடிகள் மட்டும் அந்த சூரியனுடைய கதிர்களுக்கு அந்த நீரை போக்கக்கூடிய சக்தி உண்டு ஆனால் ஒன்னொன்று அண்ட்லைன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க அது இளஞ்சூரியனாய் இருக்க வேண்டும் கொஞ்சம் வந்து ஒளி உள்ள சூரியனாயிட்டா பார்வம் வாங்கி போகும் அப்புறம் நாளைக்கு என்னைக்கு நீ கேள்வி கேட்கக்கூடாது ரொம்ப ஆரம்பி ஸ்டேஜ் வலுப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழு அந்த நத்தம் பக்கத்துல வந்தவனி பாட்டிட்டு ஒரே வயல் வழியா இருக்கும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் கண்ணு கெட்டு போக கூடாது அவர் ஏற்கனவே இன்னொரு பஸ் கம்பெனிலிருந்து ரிட்டையர் ஆகி இப்போ அறுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இவர் ஏங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன் வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாரு யாராவது ஜனங்கள் கேள்வி கேட்பாங்கல்ல அவங்களுக்கு பதில் சொல்றது யாருடாண்ணா கண்டக்டர் அவர் ஓடி வந்து ஐயா அவர் கண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ எந்த பத்து நிமிஷம் லூஸ் பண்றாரோ அந்த பத்து நிமிஷத்தை பின்னால ஆக்சிலேட்டர் ஓங்கி மிதிச்சாருன்னா அது போய் சேர்ந்துடும் பஸ் கரெக்டாக கவலைப்படாதீங்க அப்படின்னு சாந்தப்படுத்துவார் வேடிக்கை என்னன்னா எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு வெள்ளெழுத்தும் வரல கிட்டப்பார்வையும் இல்லை அவர் என்ன சொல்றார் காலை ஏழு மணிக்கு சூரிய ஒளி அந்த பசும்புல் மேல படும்போது அந்த பசும்புல்லிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த பச்சை ஒளியை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அதன் பலன் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணாடி போடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதை எதுக்கு சொல்றேன்னா இங்கே தியரி சொல்றார் புஷ்ணாத்தியுமே இப்போ நான் சொன்ன சம்பவம் பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் அந்த இளஞ்சூரியனுடைய ஒளியானது கண் மேகநீரை நீக்குகிறது அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில் சொன்னான் புஷ்ணாதி ஆலோக்க மாத்திரம் திசதி திருஷாம் திருஷ்யமானா விகாத்தம் அர்த்தம் திருஷ்யமான பார்க்கிறவர்களுக்கு த்ரிஷாம்னா பார்வைக்கு திசத்தின்னா கொடுக்கிறது நது திசதினா கொடுக்கவில்லைன்னு அர்த்தம் அதாவது எந்த சூரிய ஒளியானது பார்வைக்கு பங்கம் கொடுக்கவில்லையோ விகாத்தம்னா கேடு பங்கம் அது கொடுக்கவில்லையோ இப்போ சூரியன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கறான் நேரடியாக மனுஷனையும் பார்க்கறான் நீங்கள் சூரியனை அன்னாடம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அவன் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னாடம் பார்க்கறதுன்னு அர்த்தம் என்ன அதாவது சூரிய வழிபாடை நீங்கள் முறைப்படி பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய அதீனத்தில்தான் எல்லா கிரகங்களும் இருக்கு அதை அவன் எப்படி பார்க்கணுமோ பார்த்துருவான் அப்படின்னா உங்க ஜாதகம் செம்மையாகி விடும் இந்த ஜாதகத்தை பத்தி ரொம்ப கேலி பண்றாங்க ஆனா அதெல்லாம் ஒரு பலன் இருக்கு இப்ப திருமண நட்சத்திரம் அவர் ஜோசியரை கேட்காம எதுவுமே செய்யறதில்ல எந்த ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி கல்யாண குரு ஜோசியர் குரூப்பே வச்சிருக்காரு அவரை கன்சல்ட் பண்ணாம எதுவும் செய்யறது இல்ல இன்னொருத்தர் தான் பகுத்தறிவுவாதின்னு சொல்லிட்டு இருக்காரு பிரபலமான ஒருத்தர் அவருக்கு ஜோசியத்தை ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் அன்றைக்கிற ஜோசியும் மந்திரவாதம்லாம் வச்சுக்கிட்டுதான் எல்லா காரியமும் பாக்குறாரு அது என்னன்னா இந்த கிரகங்களால் மனிதருடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களே இல்லை என்று சொல்ல எத்தனையோ பேர் முயற்சி செய்து அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இதுதான் உண்மை அதனாலே இந்த சூரிய வழிபாடு மற்ற கிரகங்களை தரிசிக்க நமக்கு ஆற்றல் இல்ல வியாழ பகவான் அந்த ஆருக்குன்னு காட்டுறாங்க காட்டுறவன் தப்பா காட்டுறான் பாக்குறவன் அதை விட தப்பா பாக்குறான் நமக்கு எங்க தெரியுது வேலை எங்க இருக்குது அதான்டா புதன் அதை பாரத பாரு அப்படின்றான் இவன் விட மாட்டேங்கிறான்னு ஆமா ஆமா இங்க வந்து சொல்றான் புதன் தெரியலையே வேலைன்னு தெரியலையே அவங்க போட்டு வீடு எடுக்கிறான் அப்படி இவங்க வந்து சொல்றான் அப்போ நமக்கு மற்ற கிரகங்களை ஒண்ணும் பார்க்க முடியல பார்த்தா தப்பா பாக்கிறான் கரெக்டா இதுதான் இந்த ஒரு கிரகத்த ஒன்பது ஒவ்வொரு நாளும் ஒரு திரவ ஒரு நிமிஷம் பார்க்க கூடாதா அப்படின்னு கேக்குறேன் அதான் புஷ்ணாதி ஆலோக்க மாத்திரம் நத்து திசதி திரிஷாம் திரிஷாம்னா பார்க்கிறவர்களுக்கு விகாத்தம் விகாத்தம்னா கேடு அதாவது குருடாக்கிடும் இதே சூரியனுக்கு கண்ணை குருடாக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மதியானம் பன்னெண்டு மணிக்கு மொட்டை மாடியில மல்லாக்கப்படுத்து ஒண்ணு பத்துக்கு எந்திரிங்க நீங்க பாடுகபடியும் கையை நீடி தடவி எங்கேயோ போய் விழுவிங்க கண்ணு போனது ஒண்ணு மொட்டை மாடியில கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சது ஒண்ணுன்னாயிடும் அவ்வளவு ஆற்றல் அந்த சூரியனுக்கு உண்டு அதனால பார்வை கேடையும் அவன் தருகிறான் பார்வை நிகையும் அவன் தான் கொடுக்கிறான் அப்போ பக்குவம் பார்த்து நீங்க பாருங்க அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்துல சூர்தாசர் என்பவரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் சூர்தாசர் குருட்டு கவிஞர் அவர் வந்து கண்ணு தெரியாதவர் துளசிதாசர் துக்காராம் கபீர்தாஸ் இவங்கெல்லாம் ராமதாசர் எல்லாம் கண்ணு கூடாது இல்ல இந்த சூர்தாசர் வந்து மகா ஞானியா இருந்தார் அவர் வந்து பகவான மனசால கூப்பிட்டா உடனே வந்துருவார் சில சமயத்துல அவர் பாட்டு பாடி பஜன் பாடி போய்கிட்டு இருக்கிற போது அவர் சதங்கை ஒலிக்க வருவானா யாரு அப்படின்னு திரும்பி கேட்டா மெல்ல இவர் காதுக்கு மட்டும் நான் தான் நான் தானா யாரு கிருஷ்ணன் நான் தான் சொல்றான் ஆனா அப்படிப்பட்ட அந்த அன்பை கூட இவர் பார்வை கொடுத்து கௌரவிக்கலை அவர் குருடராகவே வச்சிருந்தார் அதுக்கு என்னடா காரணம்னா ஒரு கதை சொல்லப்படுகிறது அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல இது ஒரிஜினலான மகாபாரதத்துல இல்ல ஆனா உப கூட இல்ல அது பின்னால வந்து சில மகான்கள் வாழ்க்கை வரலாறுல இப்படி எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த சூரதாசர் யாரு அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்திலேயே கண்ணனுடைய மிக நெருங்கிய பக்தராகிய அக்ரூரர் தான் சூரதாசராய் பிறந்தாரான் அக்ரூரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவருக்கு மாமா முறை வேணும் கம்சன் வந்து கிருஷ்ணனை தன்னுடைய ஊருக்கு அழைக்கிறதுக்கு இந்த அக்ரூரத்தை தான் இந்த அக்ரூர்தான் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டிகிட்டு வரும்போது பாதி ஒளியில இவங்க வந்து இது பண்றாங்க அதாவது அர்க்கியமிழும்போது தண்ணியிலே இவன் வாசுதேவன் என்ற காட்சியை கூட அக்குரூர் பார்க்கிறார் இந்த அக்குரூர் ஒரு தப்பு பண்ணிட்டார் என்னடான ஒரு முறை கண்ணனை தேடி இந்த அக்ரூரர் சத்யபாமாவனுடைய அந்த புறத்துக்கு போனார் ஏண்டானா எத்தனையோ நூற்று கணக்கான அந்தபுரங்கள் இருந்தாலும் கண்ணன் சதா சத்தியபாமா அந்தபுரத்துல தான் இருப்பான் ஏன் அப்படின்னா அவன் மேல உள்ள பிரியம்னு சொல்ல முடியாது இல்லாட்டி அவள் அடம்பிடிப்பான் அதுக்கு தான் அவ பண்ற தகவல் பொறுக்க மாட்டாம அங்க தான் இருப்பான் அதனால அங்கே போக போகலான்னு சொன்ன கண்ணன் அங்கே இல்லை சத்யபாமா மட்டும் இருந்தா வந்து மெல்ல கேட்டார் கிருஷ்ணரை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் சுவாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு ஆமாம் உங்க சுவாமி எங்கே இருக்காரு என்னை ஏன் அவர் எங்கே இருக்கிறாரா போய் கேள்வி நீதானா தேடிப்பார் அப்படின்னு என்னம்மா ரொம்ப கோபமா பேசுறீங்கன்னா அவரு கடந்த ஒரு வாரமா இந்த வீட்டு பக்கமே வரலை வர வர அவருக்கு என்ன கண்டா பிடிக்கல அவருக்கு இலசு புதுசுன்னு நோக்கமெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு அதனால தெரியாதனமா நான் அவருக்கு கழுத்தை நடி ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இவர் என்ன சொன்னார் கண்ணன் அப்படி நினைக்காதீங்க எல்லா பக்தர்களுமே கண்ணன் தனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சா அவருக்கு எதை ஆகுறது கிருஷ்ணாவதாரத்துல மாயங்கள் செய்கிறவர் தான் அதுக்காக மணி நேரமும் ஒரே சமயத்துல இருபத்தி நாலாயிரம் எடுத்துட்டு இருக்க முடியுமா ஒரு நேரம் ருக்குமணி தான் ஒரு நேரம் சத்தியபாமாதான் ஒரு நேரம் ஜாம்பவதி தான் நீங்க தாமா பொறுத்து போகணும் அப்படின்னா இந்த பொறுத்து பொறுத்து வெறுத்து போச்சு இனிமேல் நான் பொறுக்காபல இல்லை நீர் வந்துட்டே இருலையா கிருஷ்ணன் ரொம்ப வேண்டியவர் தானே உங்க சொல்றேன் இன்னும் ஒரு நாளிகைக்குள்ள நம்ம கணக்குப்படி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நீர் எங்கே இருந்தாலும் கிருஷ்ணனை கூட்டிட்டு வரலன்னா இதோ இங்கே முன்னால அக்னி உலத்த நான் பாஞ்சிருவேன் அவ்வளவுதான் கண்ணனுக்கு ஒரு மனைவி உயிருக்கு உயிரான மனைவி போயிட்டான்னு அவன் நினைச்சுக்க வேண்டியதுதான் நீ போய் சொல்லிடு அப்படின்னு இது வந்து எங்க அம்மா மேல சத்தியம் எங்க அப்பா மேல சத்தியம் முப்பத்தி மூணு கோடி தேவர மேல சத்தியம் எடுக்கிறார் இவரு அக்குரு கலைஞர் போயிட்டாரு ஏண்டாங்க வந்தோம் ஆகி போச்சு கிருஷ்ணனே வராமல் இருக்கிற போது நம்ம எதுகிட்டாங்க வரணும் இப்ப வந்து நம்ம எக்கச்சக்கத்துல மாட்டிட்டமே அப்படின்னுட்டு சரிம்மா நான் அவரை தேடி கொண்டு வர்றேன் அப்படின்னு கிளம்பினாரு பதினஞ்சு நிமிஷம் தேடினார் கண்ணனை ருக்மணியுடைய அந்த புறத்துல காணா ஜாம்பகடி அந்த புறத்துல காணா அர்ஜுனம் கூட விளையாட காணா எங்கேயுமே காணும் யோசிச்சார் இன்னும் அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு அந்த அம்மா வந்து முப்பத்தி முக்கடி பேர் தேவர் மேலே ஆணை நான் தீ குளிச்சு இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்களே அந்த அம்மாவை காப்பாற்றணுமேட்டு கண்ணனுக்கு சேவை செய்வதாக நினைத்து ஒரு துணிச்சலான காரியத்தை பண்ணார் என்ன பண்ணார்னா இவர் எப்படி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போய் சத்யா அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்து கோபத்தில் திரும்பி கூட பார்க்காம தேவையில்லாதவங்களுக்கு நாங்கள் வர வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன கோபம் உடனே கிருஷ்ணன் எப்படி வந்து சமாதானப்படுத்துவானோ அந்த வார்த்தைகளை அடுக்கடுக்காக பேசி சத்யபாமாவை கொஞ்சம் குளிர்வித்து நீ கோபிக்காத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புறதுக்குள்ளே அக்ருவர் கிளம்பி வந்துட்டார் சத்யபாமா சரி கிருஷ்ணன் தான் வந்துட்டார் போல் இருக்கு நான் அக்ருர பார்த்து போட்ட போட்டில் அவர் வந்துட்டாருன்னு அவள் ஆறி இருந்தாள் இந்த சாகனுங்கிற எண்ணத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் அக்ரவர் என்ன பண்ணார் இந்த விஷயத்த கண்ணனுக்கு ஒழுங்கா சொல்லிடணும் ஏன்னா இது வந்து ரொம்ப எக்கச்சகமான விஷயம் வேற எந்த வேஷமும் போடலாம் ஒரு பொண்ணோட புருஷன் வேஷம் மட்டும் போட்டு அவகிட்ட போய் பேசக்கூடாது நாளைக்கு வந்து ஒரு பழி வரும் நமக்கு அப்படின்னு சொல்லி கண்ணனை தேடி கிருஷ்ணனை கண்டுபிடிச்சு கிருஷ்ணா என் கோலத்தை பாத்தியா அப்படின்னா அவர் பார்த்து இதனா எத்தனையோ வேஷம் போட்டுக்கிட்டு புது வேஷம் போட்டுருக்க என்ன மாதிரி வேஷம் போட்டுருக்க என்ன செய்தீன்னா எல்லாம் கால கொடுமை அப்படின்னா என்னடான இந்த மாதிரி உங்கள் மனைவி சத்தியபாமா சாவதிலிருந்து காப்பதற்காக நான் செய்த கைங்கரியம் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொன்னார் கிருஷ்ணனுக்கு இதை கேட்ட உடனே மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு பதில் கோபம் ஏற்பட்டு விட்டது என்ன சொன்னா இதெல்லாம் அதிக பரிசுக்கு தனமான இந்த பொம்மை நாட்டிங்க சத்தியம் பண்ணுமா அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா என்ன இதை பயங்கரமா மிரட்டி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் நான் வசியில நீ ஏன் அந்த மாதிரி வேலை எல்லாம் நாளைக்கு இதை விட மோசமான காரியத்தை செஞ்சு விட்டு போட்டுருக்கேன் நம்ம நெருங்கின நண்பராக இருந்து நம்ம அந்த பொருத்துக்குள்ள அத்துமீறி போய் என்ன மாதிரி வேஷம் போட்டு நான் தான் கிருஷ்ணங்கிற மாதிரி பேசி பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி நாளைக்கு நாலு பேர் பார்த்தா என்ன நினைக்கிறது அப்படின்னு வெகுண்டு கத்தினான் உடனே அக்ரூவருக்கு தர்மசங்கடமா போயிடுச்சு நம்ம நல்லது செய்ததாக நினைச்சி வந்துட்டு சொல்லி இவன் பாராட்ட நினைச்சா இப்ப இந்த மாதிரி கத்துனானே அப்படின்னு கிருஷ்ணா நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துலேயும் போகலை தப்பான காரியமும் பண்ணலை நான் பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னா நீ பேசின தான் நாலு பேர் பாக்குறவன் பங்கு சொன்னா மூணு பங்கு ஆகும் அது எட்டு பங்கு ஆகும் அப்படி வந்து பயங்கரமா ஆயிடும் என் குடும்ப கௌரவமே போச்சு உன்னால அப்படின்னு என்ன பண்ணினா உங்க ரெண்டு பேரை நான் என்ன பண்றேன் பாரு இந்த ரெண்டு மொழி இருக்கிறதுனால தானே நீ போய் சத்தியபாம போய் பார்த்த உனக்கு கண்ணு குருடா ஓடும் போன்னு சொல்லி அக்ரூரை குருடனாகும்படி சவித்தார் நீ வந்து குருடனாய் மானிட உலகிலே பிறப்பெடுப்பாயின்னு சாபம் போட்ட சத்தியமா கிட்ட வந்தி அம்மா உத்தமிதா சிவமணி வந்திருக்கிறது அக்குற தொண்டையை கண்டுபிடிக்க அந்த அணுவர்க்க உங்க கருப்பு அப்படின்னுட்டு நீ இனிமே ஏன் அந்தபுரத்தில் இருக்க லாயக்கல நீ வந்து மனுஷலோகத்திலே ராஜாக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பனிப்பெண் பிறப்பாயாகனு அவளுக்கு ஒரு சாபத்தை போட்டாரு இதனால என்ன ஆச்சு கிருஷ்ணாவதாரம் முடிந்த உடனே அக்ரூரர் சூர்தாசராக குருட்டு மனிதனாய் பிறந்தார் சத்யபாமா எந்த நாட்டிலே இந்த சூரதாசர் கவி பாடி தெரிந்தாரோ அந்த நாட்டு ராணியனுடைய அந்தப்புறத்திலே பனிப்பெண்ணாய் வந்து சேர்ந்தார் இப்ப சூரதாசருக்கு பூர்வ ஜென்மம் எல்லாம் மறந்து போச்சு அவருக்கு தான் தான் தெரியாது ஆனா குருடனாய் பிறந்தாலும் அவருக்கு கண்ணனுடைய அருள் இருந்ததுனால கவித்துவம் பெருக்கெடுத்தது பக்தியும் ஏராளமா இருந்தது பகவானை கூப்பிட்டா உடனே ஓடி வந்துட்டான் அந்த அளவு அவற்றை எதிர் இருந்தது கண்ணனுக்கே ஒரு பக்கம் வருத்தம் நம்ம ஓவரா சபிச்சிட்டோமோ அப்படின்ட்டு இப்படி இருக்கிற போது இந்த சாபத்திலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்த சூர்தாசனுடைய இனிமையான சாரீரத்தை கேட்டுவிட்டு அந்த நாட்டு ராஜா சூர்தாசரை தன்னுடைய அரசவைக்கு வர சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டார் இவர் பாடிய போது அசையும் பொருள் நிற்கவும் நிற்கும் பொருள் அசையவும் அந்த சங்கீதம் அவ்வளவு இனிமையாக இருக்கவே தன்னுடைய அரசவைடகனாக அவரை நியமித்தார் இவர் அரசவையாக இருந்த போது என்ன சொன்னார் மனுஷால பாடமாட்டேன் பாடமாட்டேன் பகவானத்தான் பாடு அதுக்கு சம்மதிச்சா நான் இருக்கிறேன் வேற எங்கேயும் பாடாம இங்க இருந்து பாடினா போதும்ட்டான் இந்த சூர்தாசருடைய சங்கீதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா இவர் வாய் திறந்து பாடினால் உடனடியா இவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்கு வீணை வாசிக்கிறதுக்கு சரஸ்வதியே வந்துருவாடான் ஆகாசத்திலே அந்தரத்திலே சரஸ்வதிய வேணி மட்டும் தெரியுமா மீட்டுகிற கை மட்டும் தெரியுமா மத்தலம் காட்சி அடிப்பாங்க பாடும் போது சாக்ஷாத் விஷ்ணு பகவானை சங்கசக்கர கதாதாரியாக காட்சி அடிப்பானா அரசவையில் அத்தனை பேரும் விழுந்து சேமிப்பார்களாம் ஆனால் இவ்வளவு பேர் கண்களுக்கும் தெய்வம் தெரிவதற்கு காரணமாயிருந்த சூருதாசர் கண்ணுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரியாது இப்படி நடந்து கொண்டிருந்த போது அரசிகள் எல்லாம் அந்த ராஜா கிட்ட முறையிட்டாங்களாம் நீங்க மட்டும் ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிட்டு ராஜ தர்பார்ல தெய்வ தரிசனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்களாம் வரக்கூடாது நாங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கோஷா போட்டீங்க நாங்க வந்தா என்ன மாதிரி ஆயிரம் பழி சொல்லுவீங்க நாங்க என்னைக்கு பாக்குறது சூர்தாஸ் பாட்டை கேட்கறது அப்படின்னு ஒன்னு ராஜா யோசிச்சான் அனுப்பலாமா வேண்டாமா மந்திரி சொன்னா சூர்தாஸ் தான் கண்ணு இல்லாதவன் குருடன் தானே அவன் போய் என்ன பண்ண போறான் அவனால ஒன்னும் செய்ய முடியாது நீங்க சும்மா அனுப்புங்க அப்படின்னு சொல்லவே சூர்தாசர் அந்த போய் அதே மாதிரி பாடினார் பாடினோது எப்பொழுதும் போல சகல தேவதைகளும் தோன்றினார்கள் அந்த ராணிகள் விழுந்து வணங்கினார்கள் விஷ்ணு பகவான் தோன்றிய போது அவன் என்ன பண்ணிட்டான் இந்த நாடகத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த சூர்தாசருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் கண்ணுக்கு தெரியும்படியாக கண் பார்வை அளித்தான் அந்த நபர் யாருடான கண்ணனால் சபிக்கப்பட்டு பனிப்பெண்ணாயங்க வந்து சேர்ந்திருக்கிற சத்யபாமாதான் இவருக்கு அந்த மட்டும் கண்ணுக்கு தெரியுது எப்படி தெரியுதுன்னா சத்தியபாமாவா இருந்த பெண்மணி இப்போ பனிப்பெண்ணா இருக்கிறோம் அந்த அம்மா உடனே திருப்பிக்கிட்டு ஆமாமா குரூர் சொல்லிடுச்சு உடனே இந்த கான்வர்சேஷனை ராஜா பாத்துக்கிட்டு இருந்து இது என்னடா பயங்கரமான அண்டர் நடந்துட்டு இருக்க போல் இருக்கு அப்படின்னு ஏய் நீ யாருமா இந்த ஆள் யாரு உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான் அப்போ சூரதாஸ் வடிவில் இருக்கக்கூடிய அக்குரு மறுபடி பகவான பார்த்து கிருஷ்ணா நான் என்ன அப்படி பிரமாதமா தப்பு பண்ணிட்டு பாடுபடுத்துறேன் கண்ணுதான் இல்லைன்னா இப்ப அடுத்த பிரச்சனை வந்துருச்சு நீ என்ன பிரச்சனை வரும்னு போன ஜென்மத்துல சொல்லியும் அந்த பிரச்சனை இங்க வந்து போச்சு நான் இந்த அந்த பொருத்துக்கே இது வரைக்கும் வந்ததில்லை இன்னைக்குதான் வந்தேன் முத முத அதுக்குள்ள இந்த ராஜா என்ன கேள்வி கேட்கிறான் பாத்தியா அப்படின்னு கேட்டேன் உடனே கருடர் வாகனராக கருடாருடராக விஷ்ணு தோன்றி அந்த பனிப்பெண்ணுடைய சாபத்தை நீக்கி அவளை சத்தியபாமாவாக மாற்றி தன் மடியிலே அமர்த்தி கொண்ட இந்த சூர்தாசருக்கு கண்ணொழியை வழங்கி இன்று முதல் நீ பார்க்கும் சக்தி உள்ளவாயிருப்பாய் என்று சொல்லி வாழ்க்கினதாகவும் பிறகு சூரதாஸ் வெகு சில காலமே இருந்து கீர்த்தினிகள் ஸ்தோத்திரங்கள் பாடி ரங்கநாதரோட ஐக்கியமானதாகவும் வரலாறு சொல்லுகிறார் இப்ப எதுக்கு சொல்ல வர சூரியன் கண்ணை கெடுப்பான் அப்படின்னீங்கிற பகவான் கண்ணை கெடுப்பான்னா இந்த கண்ணனே கெடுதான கண்ணு போகட்டும் கண்ணு நின்று பெயர் வைத்துக் கொண்டு கண்ணை தன் பெயரிலே வைத்திருக்கிறவன் இவர் கண்ணு கெடுத்துட்டான் அப்போ முறைப்படி செய்யாத காரியமானது நமக்கு விபரீதமாக விக்னமாக முடியும் அப்படிங்கறத புஷ்ணாதி ஆலோக மாத்திரம் நதுதிஷதி திருஷாம் திருஷ்யமானா விகாத்தம் விகாத்தம் என்றால் பார்வை கேடு சாதாரணமா கேடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பார்வை கேடுன்னு அதுக்கு அர்த்தம் வரும் இப்போ முன்னொழி பின்னொழிக்கு விளக்கம் சொல்லிட்டார் முன்னொழி என்ன பின்னொழி என்னையால் சொல்லிட்டார் இந்த ஒளி உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு பூர்வாரேவ பூர்வாதிரின்னா உதயகிரி கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய உதயகிரி இருக்கிற அதை மட்டும்தான் தன் ஒளியினால் நினைக்கிறான் சூரியன் அந்த இளஞ்சூரிய இந்த சூரியனுடைய இளமையை காட்டுவதற்கு அவன் புதுச்சூரியன்கிறத காட்டுறதுக்கு அடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஐடென்டிபிகேஷன் சொல்றார் சூரிய ஒளி முதல்ல மலை மேல மட்டும்தான் இருக்கும் எந்த மலை மேல உதயகிரி மேல அதுக்கப்புறம் அதனுடைய ஒளி பின்னாலதான் வானத்துக்கு போகுது அதுக்கு சொல்ற பூர்வம் திவம் அணுச்சி அணுன திவம் என்பது ஆகாசத்தை குறிக்கும் அந்தரிக்ஷம் என்று சொல்லுவார்கள் அந்தரீகம் சொன்ன பூமிக்கும் அங்க மேல் லோகங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லோகத்துக்கு அந்தரீகம்னு பேர் பிரம்மலோகத்துக்கு இடையில் இருக்கிறது இந்த கந்தர்வர்கள் வித்யாதாரர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க அடுத்து பித்ருலோகம் எல்லாம் அங்கதான் இருக்கு இந்த பித்ருலோகம்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த சும் சுனாமி அலையின் பாதிப்பினாலே உயிர் இறந்தார்கள் இல்லையா எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் இதை விட ஒரு அவலை வேண்டாம் கருட புராணம் நடத்தும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்ப மிருத்தியோ இதெல்லாம் ஏற்பட்டால் அபமிருத்தியுன்னா தற்கொலை பண்ணிக்கிறது விபத்துல சாகிறது இந்த சாவு அடைந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதில்லை அந்த ஆத்மசாந்திக்கு இந்த பூமியில் இருக்கிறவங்க ஏதாவது சாந்தி சிராதம் பண்ணினாத்தான் அந்த ஆத்மாக்கள் நற்கதி அடையுது இல்லைன்னா பெய் பிசாசா ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால அந்த அப்படி செத்து போனவங்களுடைய உறவினர்கள் இங்கிருந்து சிராதம் பண்ணவும் இதுல என்ன வேடிக்கைன்னா இப்படி இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கடற்கரை ஓரமாக வசிக்கக்கூடிய மீனவர்கள் மீனவர்களுக்கு சிராதம் பற்றி ஒன்றும் தெரியாது சிராதம்னா என்னன்னு தெரியாது தர்ப்பணம்னா என்னன்னு தெரியாது தேவசம்னா என்னன்னு தெரியாது அப்போ இத்தன ஆயிரம் உயிர்கள் ஆவியா அலையுமே நிம்மதி இல்லாம இருக்குமே சொல்லி வருத்தப்பட்டு இந்த ஏ எம் ராஜகோபால் ஒரு ஜோசியர் இல்ல அவர் என்ன பண்ணார் ஒரு பத்திரிகையில நீங்க எல்லாரும் உங்க உங்க வீட்டுல அந்த இறந்து போன சுனாமியினால் இறந்து போன மாதிரி ஆத்மாக்கள் அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி வயதானவங்களா இருந்தாலும் சரி மீனவரா இருந்தாலும் சரி வேற ஜாதியா இருந்தாலும் சரி அவங்க சாந்தி கிடையட்டும் ஒன்று ஏற்றி வையுங்கள் மோட்ச தீபம்னா வழக்கமா உங்க பூஜைகளை ஏற்றி வைக்கிற விளக்கு தவிர இன்னும் விளக்கு ஏற்றி இந்த விளக்கு அப்படி இறந்து போனவர்களுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சாந்தி ஏற்படும் முதல்ல அறிக்கை அப்புறம் சில பேர் வந்து சொன்னாங்க ஒரு மோட்ச தீபம் மட்டும் போதுமா அந்த கார்கில்ல யுத்தத்தில் இறந்து போனாங்கல்ல வீரர்கள் அவர்களுக்காக உங்க வீட்டு வாசல்ல ஒரு விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லி அந்த கார்கில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சில ஆன்மீக அறிஞர்கள் சொன்னார்கள் அதன்படி பல வீடுகளில் செய்யப்பட்டது அப்புறம் என்ன அவருடைய முடிவுக்கு வந்தாருன்னா இந்த மோக்ஷ மட்டும் பத்தாது அடுத்தபல இவர் சொன்னாருங்கிறதுக்காக எத்தனை பேர் வீட்டில் ஏற்றி வச்சிருவாங்க பொதுமக்களை பார்த்து இதை செய்யுங்கன்னு சொன்னா உடனே செஞ்சிடுறாங்களா செய்ய மாட்டாங்க அதனால என்ன பண்ணார் ஒரு அறிக்கை விட்டார் இத்தனை பேருக்கும் ஒரு சிராதம் பண்ணுறது ஒரு ஹோல்சேல் சிராதம் பண்ணுறது அதுக்கு கொஞ்சம் செலவாகும் யஜுர்வேத பாராயணம் பண்ணி சிராத கடமைகளை செய்யறது அது எங்கே செய்யறதுன்னு சொன்னால் சிராதத்துக்குன்னு ஒரு அஞ்சாறு இடம் இருக்கு இந்த காசி கயா அப்படிங்கிற மாதிரி இப்போ தெற்க வந்து செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் நெண்மேலின்னு ஒரு இடம் இருக்கு முன்பே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த நெண்மேலியில் சிராத சம்ரட்ச பெருமாள் கோயில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் வரலாறு என்ன அப்படின்னா சிரார்த்தம் பண்ண முடியாத வாழ்க்கை அங்கே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த சாந்தி கிடைக்கும் அதனால் அந்த பெருமாளுக்கு சிராத்த சம்ரட்சக பெருமாள்னு பேர் அதுக்கு ஒரு நீண்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அந்த கோவிலில் இந்த ஆத்மாக்களுக்காக நம்ம ஒரு சாந்தி பூஜை பண்ணுவோம் சிரார்த்தம் பண்ணுவோம் இந்த செலவை யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் உடனே திருப்பூர்லேருந்து ஒரு பார்ட்டி இன்னும் பல்வேறு பணக்காரர்களாக வந்து நாங்கள் அந்த செலவை ஏற்றுக்கிறோம் ஆனால் பொறுப்பாக நீங்கள் செய்யணும் அதை வந்து ஏமாத்துற ஒரு நோக்கம் இல்லாமல் ஒழுங்காக செய்கிறதா இருந்தால் அது எவ்வளவு செலவானாலும் நாங்கள் செய்கிறோம்னு ஒரு ஆறு பணக்காரர்கள் முன் வந்தார்கள் அப்போ அவங்க எல்லார்டையும் பணத்தை வசூல் பண்ணி நென்மேலையில் அது டேட்டு எப்போ அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி திங்கக்கிழமை அன்று ஒரு ஒட்டுமொத்த சிராதம் பண்ணப்பட்டது பல தகுதியுள்ள வேதியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் யஜுர்வேத பாராயணம் நடந்தது இந்த பிண்டம் போடுவாங்கள்ல பிதர்களுக்கு அதெல்லாம் முறைப்படி செய்யப்பட்டது செய்து அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைந்தன என்பதற்கான ஒரு அறிகுறியாக சில சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள் இது ஒரு மாபெரும் புண்ணியம் இப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்னா பயந்துடாதீங்க பணத்துக்கு ஒன்று நான் வேட்டு வைக்கல உங்க பிரார்த்தனை நேரத்தில் காலையில அப்படி இறந்து போனோம் ஆத்மாக்களுக்காக கடவுளே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆத்மா அனாதையா அப்படி சேர்த்து போச்சே அந்த ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும் அப்படின்னு உங்க இஷ்ட தெய்வத்தை பார்த்தோ பெருமாளை பார்த்தோ நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னா அது உங்களுக்கு பெரும் பண்ணியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருமே சார்த்தம் பண்றதுக்கு வழி இல்லாத நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பித்ர்லோகமெல்லாம் அந்த தீபம்னு சொல்றாரு அந்தரீட்சத்தில் இருக்கிறது அந்த இடத்துல சூரிய ஒளி எப்படா படுதுன்னா முதல்ல உதயகிரியில படுது அதுக்கு அப்புறம்தான் அந்தரிஷத்துக்கு போகுது திவம் அணு அணுன பின்னாலே புனக பாவனி பாவனி என்றால் புனிதப்படுத்துகிறதுன்னு அர்த்தம் பதித பாவன சீதாராம் காந்தி பாடின பாட்டுல ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம்னு சொல்லுவார் பதித அப்படின்னு பாவம் செய்து விழுந்து விட்ட பாவன அந்த பாவத்தை போக்கக்கூடியன்னு அர்த்தம் பாவனி பாவனி என்றால் தூய்மைப்படுத்துதல் இப்ப காற்றுல எவ்வளவோ இது இருக்கு கிருமிகள் இருக்கு அதெல்லாம் தூய்மைப்படுத்துறோம்னு விஞ்ஞான சில காரியங்கள் செய்யறாங்கல்ல அது மாதிரி ஒரு ஆத்மாவுனுடைய பாவத்தை தூய்மைப்படுத்துகிறது இந்த சிகரெட்டு புகையில நாலாயிரம் நச்சு கிருமிகள் இருக்கிறான் நாலாயிரம் விதமான நச்சு ரசாயனங்கள் இருக்கான் இப்ப நீங்க நினைக்கலாம் நாங்க யாரும் சிகரெட் குடிக்கிறது இல்ல சார் உக்காருமாங்க அப்படின்னு நீங்க குடிக்காம இருக்கலாம் ஆனா உங்க பக்கத்துல இருக்கிற எழுத்து எடுத்து விட்டாருன்னா நீங்க குடிச்சுதான் வேற வழி இல்லாம இப்ப பஸ்ல உட்காந்துருக்கீங்க பஸ் பரப்பிடறதுக்கு ஆஃபனவர் இருக்குன்னா இவர் அப்படி உழுதுவாரு நீங்க நான் சூக்கா சார் மேல என்ன ஆச்சு இருக்குன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னா தயவு செய்து புகைக்க வேண்டாம்னு போட்டுருக்கோம் நீங்க அதை காட்டின பிறகு அது வரைக்கும் அந்த போகை ஊதிக்கிட்டு இருப்பாரு இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிலேயே நீங்க எந்திரிச்சு சினிமா தியேட்டர்கள் அதுல நாலாயிரம் விதமான ரசாயன கருமிகள் இருக்கு அதெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த காத்துல என்ன வழி பொல்யூஷன் பயங்கரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறார் இந்த பௌதீகமான அல்ப விஷயங்களே நமக்கு இவ்வளவு தீங்கு செய்யுதுன்னா அமானுஷ்யமான சமோகுணமான அழுக்காகிய பாவங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிலையும் எவ்வளவு மண்டி கிடக்குது அதுதான் நம்ம முகம் காட்டுது சிலருடைய முகத்தை பார்த்தாலும் பிரம்ம தேஜசா இருக்கும் சிலருடைய முகத்தை பார்த்தாலே அவன் சும்மா போய்கிட்டு இருந்தா கூட போலீஸ்காரன் வந்துட்டே இவனை இழுத்துட்டு போயிடு போடு போடு ஒரு வேளை ஏதாவது கக்குனாலும் கக்குவான் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் சிலருடைய முகமே வந்து கிரிமினலா இருக்கும் அதெல்லாம் காரணம் என்ன ஆத்மாவுக்குள்ளே படிந்து கிடக்கிற அழுக்குதான் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அதையெல்லாம் தூய்மைப்படுத்துகிறதா எது இந்த சூரிய ஒளி முகானம் திங்ன திக்கு தேவரைகளை சொல்ற அதாவது அஷ்ட திக்குகளையும் இவன் வந்து புனிதப்படுத்துகிறான் என்றால் உதயகிரியை அதுக்கப்புறம் ஆகாசத்தை அதுக்கு அப்புறம்தான் திசைகளுக்கு வருகிறான் அப்படின்ற அதாவது திசைகளுக்கெல்லாம் சூரிய ஒளி பரவுவதற்கு முன்பேங்கிறார் திசைகளுக்கு எப்ப சூரிய ஒளி பரவும் சூரியனானவன் அந்த விட்டு நல்ல மேல அஷ்ட ஒளி பரவும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அஷ்டதிக்கு சூரிய ஒளி போவதற்கு முன்பே திவம் என்ற அந்தரிக்கட்சத்திலே அவனுடைய ஒளி கதிர்கள் பரவுவதற்கு முன்பே அந்த உதயகிரியில் மட்டுமே அந்த ஒளி தெரிகிறது அவ்வளவு எழுஞ்சூரியனாக இருக்கும் போதே அப்ப வழிபாடு செய்ய வேண்டும் அப்ப சூரிய வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அதுதான் அப்படிங்கறத கரெக்டா உங்களுக்கு கிடிகாரத்துல கூட ஒரு மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது அவ்வளவு கரெக்டா சொல்றாரு அந்த நேரத்தில் இருக்கிற அந்த ஒளியே அப்படிங்கிற சில பேர் வந்து சொல்றாங்க சூரியனுடைய ஒளிதான் வந்து இருட்டுக்குள்ள கூட இருக்குதாம இங்க கூட சூரிய ஒளி இருக்குதுன்னு உபனிஷிதங்கள் சொல்லுது இல்லையா ராத்திரி பதினோரு மணிக்கு இங்க இருந்து கும்பிட்டுட்டான் என்ன அப்படின்றாங்க அது யாருக்கு செல்லுபடி மன்னிப்பு அப்படின்னா வேற வழி இல்லை அதுக்கு வழியே இல்லாத மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் அவன் செய்தா பரவாயில்ல பகவான் பொறுத்துக்குவான் வழி இருக்குதுன்னு சோம்பேறித்தனத்தினால பகல செய்யாம ஒரு சலுகையா எடுத்து செய்யறாம பாருங்க அவனுக்கு இது மன்னிப்பு கிடையாது அந்த மாதிரி சமயத்துல அது சோம்பேறித்தனத்தினால செய்யப்படும் வழிபாடு அதுக்கு பலன் இல்லைங்கிறது மட்டும் இல்ல ஒரு மூடிலாட்டி ஒரு மூடில சூரியனுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா போட்டு கோபமா வேற வரும் தெய்வங்களிடம் வந்து அருளும் வாங்கலாம் சாபமும் வாங்கலாம் அதனால அதை பாத்துக்கங்க காற்று நுழையாத இடத்திலும் கூட கதிரவனுடைய ஒளி நுழைகிறது இந்த தூணுக்குள்ளே கதிரவன் ஒளி இருக்கிறது அதை வந்து உங்களுக்கு தெரியாது இருட்டிலே படம் பிடிக்கக்கூடிய கேமராக்கள் ஸ்டில் கேமராஸ் அதுல அழகா படம் பிடிச்ச காட்டுறான் திக் டார்க்னஸா இருக்கக்கூடிய இருட்டு ஒரு மனுஷன் நிக்கிறான் இந்த கேமரா புடிச்சா அதை கழுவி பார்த்தா கிளாஸ் ஆயிரம் வாட்ஸ் பல்பு ஓட்ட மாதிரி முகம் விழுது எப்படிதான் அப்படின்னு கேட்டா இருளிலும் ஒளி இருக்கிறது ஏமாத்தில அவ்வுற்று அது மாதிரி இந்த கதிரவனுடைய ஒளி பாதாள லோகம் வரை செல்லுகிறது அந்த உஷ்ணம் பட்டவுடனே என்ன ஆகுது எல்லா செயல்பாடும் நடக்குது ஒரு புதுக்கவி எழுதினார் சூடு போட்டவுடன் சொன்னபடி கேட்கிறது கஞ்சி போட்ட சட்டை புதுக்கவி அதாவது கஞ்சி போட்டால் அது விரைச்சுக்குது அந்த சட்டையை அது வந்து ஒழுங்காக நிமித்தன்னா நிமித்த முடியலையா இது உனக்கு நான் சூடு போடுறேன் அப்படின்னு இஸ்திரிபெட்டி வச்சு போட்ட அது உளுந்து ஆயிடுதான் அப்போ சொல்றாரு சூடு போட்டா சட்டை கூட சொன்ன பேச்சு அதனால அடியாத மாடு படியாது மாணவர்களை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் எழுதிய உஷ்ணம் பட்ட உடனே என்ன ஆகுது எல்லாம் செயல்பட தொடங்குகிறது பேட்டரி செல்லு போட்ட உடனே கிடிகாரம் ஓட ஆரம்பிக்கிறது இல்ல அது மாதிரி இந்த சூரிய ஒளிதான் அனைத்தையும் இயக்குகிறது என்ற அந்த அளவுக்கு சூரியனோட ஒளியானது முதிர்ச்சி அடைவதற்கு முன்பு அடுத்து திங்முக நாம் சொல்லிட்டேன் திசைகளுடைய பகுதியிலே அந்த மானம் அங்க போய்டும் திங் முகானாம்னு போட்டு இங்க வந்து ஏனாம்சி ஏனாம்சி அல்லது ஏனாம்சிங்கிறது பாவங்களை குறிக்கும் நாம செய்த இந்த பாவங்களை ஐனி ஐனி என்றால் இங்க இனம் இனசிய பிளஸ் இயம் இஸ்இக்குவல் சொல்றாங்க இந்த சூரியனுடைய இனக அப்படின்னா சூரியனுக்குறிக்கக்கூடிய வார்த்தை இந்த இனகங்கிற வார்த்தையிலிருந்து தான் இன்கா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு இந்த மத்திய நாடுகளில் இஜிப்சியன் கண்ட்ரீஸ்ல சூரிய வழிபாடு உண்டு அவங்கெல்லாம் இன்கா இனத்தை சேர்ந்தவர்கள் சூரிய பக்தர்கள் ரேசிருக்காங்க இந்த இனகங்கிற வார்த்தை தான் அப்படி மாறி இந்த பாவங்களை போக்கக்கூடிய இந்த சூரியன் அதாவது சம்ஸ்கிருத இலக்கணப்படி இனசிய எம் என்ற இரண்டு சொல் சேர்ந்து ஐனின்னு வருது ஏனாம் சி ஐநாம்சி ஏனாம் சி அப்படின்னு சொன்ன எதை காட்டுகிறது என்றால் பாவங்கள் நாம செய்கிற பாவங்களை இந்த சூரியன் போக்கட்டும் பாவங்களைத்தான் போக்கணுமா நல்லது செய்யாதா அப்படின்னா நீங்க எல்லாரும் எப்ப சூரிய சதகத்தை படிக்கிறதுக்குன்னு சொல்லி புஸ்தகத்தை கையில எடுத்துட்டீங்களோ அப்பவே பகவானுடைய அருள் உங்க மேல விடுகிறதுக்கு ரெடியா இருக்கு ிய கதவுகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த கதவுகளை திறந்தா போதும் இடைய காலம் ஒளி பட்டுக்கிட்டு அந்த சூரிய ஒளி உள்ள வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னடான்னா கதவு திறந்தா போதும் ஒளி உள்ள வந்துடும் நீங்க போய் துரட்டி போட்டு சூரியன் இழுக்க வேண்டிய நீங்க பூர்வ ஜென்ம கர்மாவா இருந்தாலும் சரி இந்த ஜென்ம கர்மாவா இருந்தாலும் சரி இத போக்குறதுக்கு பகவானுடைய அருளாலதான் முடியும் அதனால அவனுடைய கருணையை யாசியுங்கள் இந்த சமீபத்துல ஒரு உலக புகழ் பெற்ற ஜோசியர் பார்த்தசாரகன்னு ஒரு ஜோசிய எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவர் சும்மா மாட்டாம தன்னுடைய சாவு எப்ப கணக்கு போட்டு பார்த்தாரு பார்த்தா தனக்கு அறுபதாவது வயசுல சாவுன்னு வந்துருச்சு இப்ப நமக்கு என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அறுபது வயசா நடக்குது அய்யயோ என்னடா அதுன்னு நெருக்கி போட்டு பார்த்தா இன்னும் ஏழு நாள் நம்ம போறோம் நெஞ்சு வழியினாலோ அல்லது அந்த சாவை நினைத்த அடைந்த அதிர்ச்சியினாலோ இவருக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி போய் தூக்கமாட்டி செத்து போனார் இப்ப பாருங்க ஊருக்கெல்லாம் ஜோசின்னு சொல்ற ஒருத்தருடைய கதை என்ன ஆகி போச்சு இப்ப வசிஷ்டர் எப்பேற்பட்ட ஜோசியர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட முகூர்த்தம் குறிச்சு ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்கும் அப்படின்னா என்னாச்சு காட்டுக்கு போயிட்டார் பரதனை போச்சு அவர் போச்சோஷம் என்பது ஒரு அளவுக்கு தான் பகவானுடைய அருள் தான் நம்ம காப்பாற்றோம் அதனால சொல்றாரு உங்கள் பாவங்களை போவதற்கு அவனிடம் நீங்கள் யாசியுங்கள் ஏனாம் சிஐனி திபா ஒளி அசோ அசோனா இந்த இந்த சூரியனுடைய ஒளி விபா ஒடத்து நுதத்துனா போக்கட்டும் எதை போக்கட்டும் ஏனாம் சின்னு சொன்ன பாவங்கள் இருக்குல்ல அந்த பாவங்களை அது போக்கட்டும் நுதது என்றால் போக்கட்டும் பாவங்கள் போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துரும் நல்லதெல்லாம் நடந்துரும் அப்படி இல்லாம நீங்க சொந்த முயற்சியில் நினைச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ருமேனியாவில் ஒரு பொம்பளை அறுபத்தாறு வயசுக்கு மேலே பிள்ளை பெறணும்னு ஆசைப்பட்டுச்சான் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கு ஏமா என்னம்மா எந்த வயசுல தான் என்ன ஆசை தான் வரணும்னு ஒரு கணக்கு இல்லையா அறுபத்தாறு வயசுல பிள்ளை பெறணுங்கிறியே சரி மாப்பிள்ளையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா நான் இதுவரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல இனி பண்ணுறதாகவும் இல்லை எனக்கு பிள்ளை வேணும் அதுக்கு நீ என்ன செய்வீங்களோ செய்ய டாக்டர்களை எல்லாம் ரயில் அடிச்சு போச்சு அப்புறம் வந்து நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் கலந்தாலோசனை பண்ணி அந்த கிட்டு வயசில் அந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வைத்தியம் பண்ணி ஒம்போது வருஷம் வைத்தியம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கர்ப்பப்பைக்கு ஒரு குழந்தைய தாங்கி வளர்க்கக்கூடிய சக்தி வந்தது அப்பவும் வந்து அது ஒருமா ஒரு ஒரிஜினலாக கருமுட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய யோகியதை இல்லை அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா செயற்கை கருத்தரிப்பு முறை இருக்குல்ல ஒரு ஆணுடைய வெந்துவையும் ஒரு பெண்ணுடைய கருமுட்டையும் எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அதை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு அங்கே வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதை கொண்டாந்து இந்த பொம்பளை வயிற்றில் வச்சு அதுக்கு உரிய பாதுகாப்பெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பத்து மாதம் இந்த அம்மா அந்த பிள்ளையை தாங்கி அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கு இப்போ அறுபத்தாறு வயசுக்கு மேலே ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு இது பெரிய உலக ரெக்கார்டுன்னு போகிறோம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் இப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னா அந்த நினைப்பு எப்போ வரணும் நாற்பது வயசுக்கு முன்னாலேயே வரணும் இந்த சம்பவத்தை மதத்தலைவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் என்னன்னா என்னை இயற்கையே வந்து அவமானப்படுத்துகிறீர்கள் பகவானுடைய திருவுள்ளம் என்னன்னா முறைப்படி ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அன்பினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவாகத்தான் மகப்பேறு இருக்க வேண்டுமே தவிர இது ஏன்னா கெமிஸ்ட் லபார்டரியா எதுக்கி அதுல போட்டு அதுக்கு எதுல போட்டு ஆ பத்தியா வந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன விளையாடுறீங்களா நீங்க எல்லாம் என்று மத தலைவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் நீங்க வந்து இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாவீர்கள் இப்ப இந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யாரு இந்த பொம்பளையும் இல்லை ஏன்னா யாரோ ஒருத்தனுடைய விந்தை யாரோ ஒரு கருமுட்டையோட சேர்த்து ஒரு டெஸ்ட் ட்யூப்ல உருவாக்கி இதை கர்ப்ப வச்சு வாடகை தாய் மாறி நீ உருவாக்கி இருக்கிற இதுக்கு அம்மா ரெண்டு சொல்லலாமா அப்பா யாரோன்னு சொல்லலாமா ஒண்ணுமே சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து தேவையில்லாத மனிதனுடைய வக்கரமான புத்தியில ஏற்பட்ட ஒரு முயற்சி இந்த முயற்சியினால நன்மை விளைவதில்லை பெரும்பாலும் அது வந்து ஏடா குணமா போயிடுது அதான் சொல்றாரு மனித முயற்சியை நம்பாமல் இந்த இறைவனுடைய அருளை நம்புங்கள் அவன் வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வான் அப்படின்னு சொல்லி பாவம் போக்குவான் அப்படிங்கறத சொல்றார் இந்த இடத்துல பாவம் போக்கும் ஒரு திவ்ய தேசத்தை சொல்லிடுறேன் என்னன்னா திருத்துறை பூண்டியில திருத்துறை பூண்டிங்கிறது தஞ்சாவூருக்கு பக்கம் இருக்குது தஞ்சாவூர் திருச்சி பக்கம் போனவங்களுக்கு தெரியும் திருத்திரப்பூண்டியில அபீஷ்ட வரதராஜ பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு இது ரொம்ப பழைய கோவில் இங்கே பதினாறு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் இருக்கார் அவருக்கு வைராக்கிய ஆஞ்சநேயர்னு வேறா அது ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல இயற்கையாகவே ஆஞ்சநேயருக்கு வைராக்கியம் உண்டு அவருக்கு வந்து பெண்ணாசை மண்ணாசையெல்லாம் கிடையாது இந்த ஆஞ்சநேயர்கிட்ட மட்டை உரிக்காத தேங்காய் இருக்குல்ல அதாவது நல்ல பழுத்த தேங்காய் மட்டை உரிக்காம பிரௌன் கலர்லாம் மாறி இருக்கும் அதை கொண்டாந்து அவருக்கு முன்னால் அவர் கை தொங்க விட்ருக்காங்க அதை கடி தொங்க விடணுமா அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன வேணுங்கிற ஆசையும் ஒரு பேப்பரை கட்டி தொங்க விட்டா மினிமம் தொண்ணூறு நாள் மேக்சிமம் ஒரு வருஷம் அது நடந்தே போகுதுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு காட்டி ஒரு போட்டோ போட்டுருக்கான் பத்திரிகை இந்த மட்ட தேங்காய்க்கு கணக்கு இல்லை அவ்வளவு மட்டை தேங்காய் தொங்குது அதனால உங்கள் பாவம் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க திருத்திரப்பூண்டிக்கு போய் அபீஷ்ட வரதாஜ போய் அவரையும் செய் வச்சு மட்ட தேங்காய் கட்டி வச்சுட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ரிசல்ட் தெரியும் நினைக்கிறேன் இப்படி பாவங்கள் போக்கி புண்ணியத்தை தரக்கூடிய இந்த சூரிய நாராயணனுடைய கதிர்கள் நுதிபதை காஸ்பதம் நுதிப்பதை காஸ்பதம்னா நீங்கள் வணங்கி கொண்டு நீங்கள் வணங்குவதனால் இது நடக்கட்டும் பிரார்த்தனி பிரார்த்தின அப்படின்னு அர்த்தம் காலை சூரியனை சொல்ல பிரார்த்தனி வகன உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடஞ்சூரியன் இந்த பாவங்களை போக்கி நல்லவே செய்யட்டும் இன்னொரு முறை படிக்கிறேன் உஜும்ப அம்போருஹானாம் பிரபவதி பயசாமியா ஸ்ரீ आलोकमात्रम புஷ் ஆலோக்க மாற்றம் நிஷதி பூர்விரிவாவசோ நுதத்து நுதிப்பதைஸ்பீவ இன்றைய உபயதார்களான வைஷால்பதி திருமதி லட்சுமிபாயம் மேரவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சததுக்காக சந்திப்போம் அதுவரை அனைத்து சொற்பொழிவுகளும் முறைப்படி நடைபெறும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்